வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் திருநகரப்படலம் மாவுலகெங்கு மலர்த்தடமாக தாவறு சீர்புனைத் தண்டக நாடே மேவிய கஞ்சமதாவதின் மேபும் தேவினை ஒத்தது சீர்பெரு காஞ்சி பூக்கமலத்துறை புங்கவன் மாயோன் பாங்குரை தேவர் பல்லாண்டிசை பரவ ஓங்கிய புள்ளின மூர்ந்தவனுரலால் ஆங்கவர் மேவுமரும் பதமாமே இன்னியல் தேர் தரும் முதலாம் அன்னியவானவர் மற்றர் யாரும் துன்னினதாயை சூழ்ந்துரை செயலாற் பொன்னகரென்று புகன்றிடலாமால் கிண்ணறர் சித்தர் கெழியதனால தன்னிகரில்லவர் தம்பதி போலும் பன்னகவேந்தர் பராயினருரலால் அன்னவர் தம்பதியாகியதன்றே என் திசை காவலர் யாவரு மீண்டப் பண்டவர் பெற்ற பதங்களை மானும் மண்டலமார் சுடர்மற்றைய உரலால் அண்டமுமாகியதப்பதி என்பார் இப்படியாவருமீதிய திறனால் ஒப்பன போலவுரை திடலொப்போ அப்பதியே அதனுக்கு செப்பரிதார்பிரசீர்கிழ் காஞ்சி மரை தனி மாவி நிழற்கீழ் உரை தரு காஞ்சி தனக்குலகெல்லாம் பெருமயநாதியர் பெற்றிடவன்னான் நிறுவிய தொன் நகரோ நிகராமே மேய தொல்லூழியில் வேலைகளே எழுந்த தூயத நெல்லை சுலாவுற நிற்றல் ஆயப்பரஞ்சுடர் அங்குளதாயும் மாயைகள் சுற்றிய மண்ணுயிரொக்கும் பாழிமால்வரை எரிதிரை வையகம் பலவும் வாழுமண்டங்கள் சிற்றுருவமைந்து வந்தென்ன சூழு நேமியம் புள்ளின முதலிய சுருங்கும் ஆழி நீத்த மதொத்தது மதிப்புறத்து அகழி மண்டலப் பொறையாற்றுவான் பற்பல வகுத்து முண்ட காசனமேமி செய்யிருந்திடுமுதல்வன் அண்ட கோளகை தாங்கவோர் பண்டு செய்தனோங்கிய நெடுமதில் பரப்பு சென்று மூவையில் அழல் எழ நகைத்தவன் செழும் பொற்குன்று தோளுற வாங்கலுமுலகெலாம் குலைந்த அன்று நான் முகநனைத்தையும் தாங்குகின்றருள நின்றதென்னவும் பாதலம் புகுந்து மேல் நீண்ட மேக நாட்டிற்கும் விஞ்சையர் நாட்டிற்கும் விண்ணோர் மாநாட்டிற்கும் மலரைய நாட்டிற்கும் மற்றை நாக நாட்டிற்கும் பாதல நாட்டிற்கும் நணுகி போக நாட்டிய பொன்மதில்லானது அப்புரிசை முதிரை வண்ணமானவணிக்குவையும் வான்முளைக்கும் கதிரி நெல்லனும் பொருளுடனேனவும் காட்டிப் பொதிவதாகியே முழுவதும் நிரம்புதல் பொருந்தா நிதியமேய கூடொத்தொது நெடியமாமதிலே நிறையும் வார்கடல் சுற்றிய நேமியும் நேமிக் குறையுளாகிய கணிப்பிலாண்டமுப்ப சிறையில் வான்கிரி நிறைய நச்செவ் விதி கிளர்ந்து மறுகெலாம் திகழ் மாளிகைப் பத்தி சூழ்மதியிலே தடுக்கும் மாற்றலர் நாள் வகை படையொடும் சாய முடுக்கும் வாழ் கொடு விதி திடுமெழுவினான் முறுக்கும் எடுக்குமெற்றிடும் எருந்திடும் விழுங்கிடுமீர்க்கும் படுக்கும் கண்மழை சொறிந்திடும் விற்படையே பயிலும் உறுக்கும் செம்பினை வங்கத்தை எழுதுடுமோச்சும் வெறுக்கொணே மிகளெறிந்திடும் வச்சிறம் வீசி இருக்கும் நின்றிடும் குப்புற்செருநரை இகலினெருக்கும் தாழ்ந்திடும் உலகளந்தோனென நிமேரும் வீடு தங்கிய பனை முரசி அம்பிடும் பிடிக்கும் கோடு மாத்திடும் துடிகளும் ஒலித்திடும் கொட்புற்றாடும் மீயுயர் புள்ளையும் எரிந்திடுமரண்மேல் ஓடுமீழுமக்கதிரையும் தடுப்பபோல் உந்தும் சூலம் வீசிடும் தோமரம் வீசிடும் சுடர்வேல் ஆலம் வீசிடும் சுடுமணல் வீசிடுமளப்பில் சாலம் வீசி நின்றீர்த்திடுமகளிற்றள்ளுஞண் சீலம் வீசிய பாரிடமாம் எனத் திரியும் திகழும் வெங்கனல் உமிழ்ந்திடும் ஒன்னலர் செலுத்தும் பகழி மாறியை விழுங்கிழும் பறவைற்படரும் இகழு நாவையும் மனத்தையுமெருந்திடுமென்னார் புகழும் நீரவன்றம் அதின் மேலுறும் பொறிகள் பூணி நேர்த்தரும் பொன்னவாம் புரிசை மேற்புனைந்த வாணிலா நெடும் துகிலிகை பெயர்வன மலரோன் சேணுலாயத்தின் சுடரெனும் கோபுர சிகரங்காணவே பல வெகினமாய்த்தேடல் போல் கவினும் கீர்த்த மாமதி சசி என்பதுலகுளோரிட்ட வார்த்தை அல்லது சரதமோ கடிமதின் மருங்கில் தூர்த்த கேதனமவன் மணிமேனி இற்றுடக்கப் போர்த்த வெண்ணிலாக்கஞ்சுகம் பீரிய போலாம் காட்சிமேயவக் கடிமதி கதலிகை காணூ சூற்றி நாடிய பரிதியும் கேளுரத் தொடர்ந்தான் மாற்றி தேந்திலன் வரன் முறை மனப்படுமதியோர் தாட்சி செய்யணும் அனைவர்ப்பாலனுகுமோ தவறு புடை பரப்பிய புரிசையின் நாத்திசை புறத்தும் தடநிலை பெறும் கோபுரம் உளது அழல் நிறத்துக் கடவுளுச்சு என்பதனம் ஒன்றின் ஏ அடைதல் உற்றெழுதிசை முகம் பொறுவின அவையே என்று மாமதிக் கடவுளும் பிறருமீறியல் பாங்குன்றமே எனக் கிழ்த்தி செய்யதனுடும் குடபால் நின்ற கோபுரம் கடக்கலர் வாய்தலினெறியே சென்று சென்று போய் திரிவார் தீபுரத்திடை மடுத்தவன் ஆணையால் சிறந்த மாபுரத்திடை வான் தொடும் கடிமதில் வரைப்பில் ஆபுரத்தவாய்க் கிளர்ந்தவே அமைத்தவன் என்ன கோபுரத்திடைக் கொழுந்து போலோங்கிய கொடிகள் மாட மாளிகை மண்டபங் கோபுரம் அருகிர் கோடி கோடியின் மேலும் உண்டன்னதார்குணிப்பார் ஆடுகேதனத் தளவையும் அன்னதே அகல்வான் லாது அலமரும் பரவைகள் ஒப்ப சிகரமால் வரை அன்ன மாளிகை தோறும் சிவனும் மகர தோரண மாடிகள் பல புறவயங்கள் இகலும் வெய்ய கோளிரண்டுமாயொருவடிவெய்தி அகல் விசும் பிடைக்கதிர்களின் புறமறை தனைய செம்பொனில் புரிநிலையுடைத் திகிரியன் தேர்கள் அம்பரத்திடை வசியுற வீற்று வீற்றாகும் செய்ய தம்பமுற்றள மறுவன செய்யத்தலையில் பம்பரத்துரு திரிப்புறக் கரங்கியபடிய பளிங்கினால் செய்த தெற்றியின்றலைமிசை பணிதோய் வளங்கொள்நித்திலம் செம்மணி குயிற்றிய வைப்பில் துளங்க நாற்றிய பொன்மணிப் பாலிகை தொகுவ குளங்கொடாமரை மலர்புகுகுட்டாயின குறிக்கின் மரகதத் தலத்தினதும் பத்தாவிலாடகத்தலமி செய்த்தலமேர் கோவை பட்ட செம்மணித்தலம் பொலிதலால் கொன்மூ மூவகை கதிர்வியலிட்பதம் மூதூர் கண்ணல் வேள நும் மைந்தரும் மாதரும் கலந்து மண்ணு நித்தில மாளிகை பத்தியின் மாடே பொன்னவாம் சிறை மயில் குழா போகும் அண்ணம்மா மதிமுகிலடை நுழைந்து போயனைய தண்டமாகியே புவியுறு பணிகளாம் தழுவி அண்ட மீமி செய்ய ரவியும் மதியமுமடைதல் கண்டு மாளிகைச் சூளிகை மறுங்கு போய்க் கவர்வான் கொண்ட சீற்றத்தின் நாவெறிந்த பூங்கொடிகள் தேனை வென்ற சொல்லாருமைந்தரும் திளைக்கும் மீனவாவி போல்வியன் படிகத்தினால் விளங்கும் தானமீமிசைத் தயங்கிய முழுமணித் தலந்தான் வான நின்றடு மானும் தேவர் தானவர் முனிவரர் சித்தரோடு இயக்கர் வாவுகிண்ணர் உவணர் கந்தருவர் மற்றும் ஏவரும் தமது அகன் பதி இகந்து அவன் எய்தாமேவுகின்றன தனித்தனி இருக்கை கண்மிகுமாள் தூங்கு குண்டிகை அருகுறக் காலதிர் தூண்டி ஓங்கு நாசி மேல் விதி நயனங்கள் உறுத்தி ஆங்கோர் ஆசனத்து இருந்து அறநடியகத் தடக்கி பங்கர் மாதவம் புரிகுனர் சாலைகள் பலவால் பாடு நான்மறை அந்தனர் வேள்விகள் பயில மூடுதன் புகை அண்டமும் கடந்தன முன்னன் தேடுகின்றதோர் பரஞ்சுடர் மீட்டுமித்திரத்தால் நீடுகின்றதோ வென்று நான் முகத்தனும் நினைய நான் மறைக்குலத்து அந்தனர் நவையரு காட்சி ஊன்மறைத்திடுமுயிரென ஓம்பிய ஒழுக்கார் மேன்முறைக்கணோரைம்புலப்படிற்றினைவென்றோர் வான்மறை திடு மாளிகை வீதியும் மலிந்த ஏவுபல்படை வலியினர் வெஞ்சமிகந்தோர் மறை பயில்பவர் நணுகுறு நலத்தால் கோவு நீணகர் மறுகலாங் குருமணி சிகரத்தேவு நீணகர் நிலைமையே போல்வது தெரிகின் அணியின் மோங்கலும் பன்மணி குவால்களுமார் வந்து அணிவிலாடக குவைகளும் பிறபும் ஒன்றழைப்ப கணிகணானொரு கற்பகமனையன காட்சி வணிக ராவணத் தெற்றிகள் வயின்ொறும் பயங்கும் கங்கை மாமகள் தொல் பெறும் குலத்தற்காசினீன் மங்கையாளருள் புரி தரு மகாரெனும் வழக்கோர் செங்கண் மாணிகர் வெறுக்கையர் அயன் பதன் சேர்ந்தோர் துங்க வீதியுமேனையர் மறு கண்டு கேட்டு அவை உண்டு உயிர்த்து அரிகருவி கொண்ட நடாத்திய கொள்கை தொண்டர்கூட்டமும் விழிவழிப்புனல் உகத் தொழுங்கை அண்டற்கூட்டமும் மாலையன் தொருந்தொருமராவால் ஆதிநான்முகன் எகினத்தினடிகளுமலன் பாதியாளன் தன் ஓவணத்தினடிகளும் பனிக்கார் நாதனூர் தரு தந்திய நடிகளும் நாளும் வீதி வீதிகள் தொரும் தொரும் காண்பர விளங்கும் மாவினோதையும் கழித்தினதோதையும் மருங்கின் மேவு தேர்களினோதையும் கவிகையாய் விரிந்த காவுசூழ்தரு மன்னர் சீரோதையும் கரங்குன் தேவதுந்துபியோதையும் இருத்தில தெருவூ நாட்டியச் செயல் யாவையும் சிவனது நடனம் பாட்டிசைத்திரம் யாவையும் அன்னதே பதியோர் கேட்டிருப்பன யாவையும் அவனிசை கேள்வி கூட்டம் யாவையும் அன்னவன் தொண்டு செய்ட்டம் பாலுறும் ததி இழுது தேன் இருக்கைகள் பலவும் கோலமாகும் அன்னகரிடையவையுரை கூவல் போலுமாயிடை மாதவத்தவளரம் புரியும் சாலையாயினவரம் விளாடி சிலஞ்சாலை அளவில் பற்பகல் தம்மினும் நீங்கியோரடுத்த கிளைஞர் வந்துழி எதிர்த்தழியின் அன்னையங் கிளத்தி உளமகிழ்ந்து அவர் கூட்டு மின்னடிசில் போலுறுவோர் எழுதி நுங்கிட வழங்குமாள் ஓதனவிருக்கை மாட மாளிகை வாயில் தொரும் தொரும் நீடு கண்ணுளராமென நின்று நின்றாடு சித்திரப்பத்தியமரரும் நாடினோக்கி நயந்திடப்பட்டதே எல்லை தீர்ந்த விரவிகள் தூண்டிய சில்லியாழித்திகிரி கண்மானுமால் மல்லன் மாகர் மைந்தர்கள் ஊர் தரும் பல்வகை சுடர் பண்ணுறு தேர்களே வெள்ளை யாதிவியன் கவியாவையும் தெளிதின் மொழி தென்களையே முதல் உள்ள பல்கலை ஓதுகின்றார்களும் வள்ளியோர்களும் அன்று தொரீண்டு இகலும் வேழத்தை இற்றினை எய்ந்திடும் நகலினார் கணரும் குழன் மேலிடும் அகிலினியுமாய் மணிமாட மேல் முகிலும் வேற்றுமையின்றி முயங்குமே பண்ணினோசையும் பானலை வென்றிடும் கண்ணினார்கள் களிநடவோசையும் தன்னரம்பியரந்திரியோசையும் விண்ணுளோர்க்கும் விருந்தனலாயவே அணி குலாவுமரம்பயற்காலையர் நணியதோளை நாகரும் கணிகை மாதரைக் காமுரமேவலான் மணிக்குள் காஞ்சி மதனரசாயதே கூற்றிச் செல்லும் கொலைக்கரித்தானமும் ஏற்றிற் செல்லும் இடையர் தஞ்சேரியின் கூற்றிச் செல்லும் உன்பாலுமுடனுரா ஆற்றிற் செல்லும் ஒவ்வாவனம் தோறுமே பண்ணுழர் நரம்பியல் பாணிக் கேற்றிட எண்ணுள கணிகையர் இனத் தொடாடலும் கண்ணுளராடலும் காமநாடலும் விண்ணுளராடலும் வெறுப்பமேவுமே அறிவையர்மைந்தர்கள் அணிந்து நீத்ததே திருமகள் காமுறும் செல்வமாகுமேல் நான் முகக்கடவுட்காயினும் பொருவரு நகர்வளம் புகல்பாலதோ மாறாய்சிரார்கள் எரிந்து ஆடிய மான் மதத்தால் சேராய் பொற் சுண்ணத்து உலர்வாய்ப் பனிநீர்கள் சிந்த ஆராய்ப் பளிதத்தினில் வாலுகத்தாருமாகி வேறாய்போருணர்வாமனமேயவீதி தண்டாமரைஏந்திய வானவன் தன்னை ஒத்தான் எண்டாவிய மாமதனேந்திழையாரிலஞ்சி வண்டாமரை பூத்தன ஒத்தனர் வந்து செந்தேன் உண்டாடிய தேன்களை ஒத்தனரோ உங்கள் மைந்த ஏமம் குளவு முரசங்கள் இரட்டவாச தாமம் கமல் பந்தரினூடு தமக்கு என்ற ஓமங்களின் மாமணன் செய்தர் ஊர்குலாவும் மாமங்கலமே உலப்பின்றி மலிந்தது அன்றே மாகந்திகளுமகொள்மாடமீதில் பாகின் பாலி பாலிநோச்ச போகும் சிவிரிப் பனிநீர்ப்புறம் சிந்தவென்று மேகம் சிதறும் பெயலென்ன விளங்கும் வீதி வன் மாமுலை ஏந்திய மங்கையர் மைந்தரானோர் தொன்மாட மீதிலெறிந்தாடு பொண்ணமமோடு நன்மாமலரர்த்தது விசும்புறண்ண மேகம் பொன்மா முகிலாய்ப்பனி வா நோக்கி நிற்கும் அன்னவன் செங்கோல் நோக்கி குடி என்னவும் கோதிலும்பர் ஆனோர்க்கு நாகருளவோர்க்கும் அவனியோர்க்கும் ஏனோர்க்கும் நாடு நகராகியிருந்தது அவ்வூர் கோடு நெறியும் மிகலும் மனக்கோட்டமாய கேடும் பிணியும் முதலாகிய கேதம் யாவும் நீடும் பரிவோடுறைவாரிடை நீங்களாலே வீடன் எனிலென்னின் விளம்பவற்றோமே தருவாச்சினைகளும் அனைத்தா விலை தளிர் செய்ய பூந்துகிறா காமர் பூமணியா உதித்தொரு காஞ்சி கண்ணரோரைவர் முன்கண்டு தாமினி தருளும் பொய்கையின் மருங்கே தன்னிழல் பிரிகிலாதுரலார் பூமி என் காஞ்சிமாபுரமெனும் பேர் புனைந்தது அப்பொருவிலா நகரம் சுருதியானுரங்கு மிராத்தொருமுடிவிற்றுஞ்சிய ஊழிகள் தோறும் விரைய வந்துலகமழித்திடும் கடலவ்வின்பதி எல்லையுற்றிறிதும் வருவதைஅஞ்சிப் புரந்த நிற்சூழ வந்தொரு சத்திகாத்திடலால் பிரளையசித்தென்றொரு திருநாமம் பெற்றதக் காஞ்சியம் பேரூ கைலரணை அம்மை பூங்காவில் கண்களை மூடலும் உலகில் பயிலுறு கொடியவினை இருளகலும் பான்மையால் வந்து மானிழற் இயலொடும் பரமன் பூசனை இயற்றி இரை தெழு கம்பை கண்டஞ்சி செயன்முறை தழுவக் குழைந்தருள் செய்ய சிவபுறமானது அச்சீரூ விண்ணுரை மகவான் கரிபுரி தவத்தால் வெற்பதாய் தன்னை முன்றாங்கு புண்ணிய கோடி பகிரிமிசையே பொறுவிழாவேதி உத்தரத்தில் அண்ணலங் கமலத் திசைமுகன் வேள்வியாற்றலும் அவர் கருள் செய்வான் கண்ணன் வந்திடலால் விண்டுமா புறமாங் கட்டுரை பெற்றது அக்காஞ்சி கார்த்திருமேனித் தண்டுழாய் மௌலிக் கண்ணனும் கமலமேலயனும் ஆர்த்திடும் தரங்கப்பகீரதி மிளைந்த வவிர் சடையமலனுமாகும் மூர்த்தி கடத்த முலகமே போல முன்னியப்பதியமர் செயலார் சீர்த்திரி மூர்த்தி வாசமாகிய பேர் சிறந்ததக் கச்சிமா நகரம் தரணி கண் முழுதும் புரிதரும் பிரிஞ்சன் தன் மனம் புனித மாம்பொருட்டால் திருமகள் கணவன் கமடமாய்ப் பூசை செய்திடுகச்ச பாலயத்தில் அரநடி பரவி அருச்சனை இயற்றி அங்கன் வீற்றிருந்திடுநெறியால் வரமிகு பிரமபுரமென ஒரு பெயர் மன்னியதன்னதோர் நகரம் வீடுருமுத்திபோகமென்றவற்றில் வெகிய வெகியாங்கென்றும் கூடுருதவத்தால் வழிபடுவோர்க்கு கொடுத்திடும் தன்மையார்க்காம பீடம் என்றொரு பேர் பெற்றது மலர் மேற்பிரமனே முதலினோர் தவத்தை நாடினர் செயலால் தபோமயமெனும் பேர் நணியது கச்சி மாநகரம் சகங்கள் ஓர் மூன்றில் அறம் பெரிதுளது இத்தரணி இத்தரணி மாநகர்க்குள் மிகுந்தருமத்தின் பல தினை தரலால் வியன் சக்சாரமென்றொரு பேர் புகும் பரிசுடையது அட்ட சித்திகளும் பொறுவின் மாதவர்க்கு அருள் திறத்தால் பகர்ந்திடும் சகல சித்தி என்றொரு பெயர் படைத்தது கச்சி எம்பதியே உன்னரும் கைலை நாயகனுமையை ஒரு பகநீலி என்றுரைப்ப அன்னவ தனது காளி மங்கழிப்ப வங்கதிலையை வந்தழலும் முன்னவன் அவளை இந்நகரிருந்து முறை புரிந்தருள் என விடுப்ப கன்னிகாத்திடலார் கன்னிகாப்பெண்ணும் கவின் பெயருடையது கச்சி அரியதோர் கையிலை கணங்களில் ஒருவனான துண்டீரன் மாலதிபால் பெருமையல் கொள்ளச் சிவன் இவளொடு நீ பிறந்திருந்தின்ப முற்றெம்பால் வருகன நிலமேன் மன்னர் பார்த்தோன்றி மற்றவளோடு சேர்ந்தரசு புரிதறு செயலார் காஞ்சி துண்டீர புறமெனப் புகழ தன்னையே அருச்சித் திடமலர்கேகி தடந்த நிற்கரா வின்வாய்ப்பட்டு தன்னையே நினைந்து தன்னையே அழைத்த தந்தியைக் காத்த ஒன் புயமால் தன்னையே வேண்டித் தழன் மகன் செய்யத் தண்டகெண்டி செய்ன்னை திடலால் தண்டகபுரமாம் தனிப் பெயர் பெற்றது அத்தனியூ அழகிய அயோத்தி மதுரையே மாயையவந்திகை காசினற்காஞ்சி விழுமிய துவரை என புவி தன்னின் மேல வாய் வீடருள்கின்ற எழுநகரத்து காஞ்சி என்று முன்னெம்பிரான் உமைக்கு மொழி தரு நகரன் மூவுலகத்து நேருளதோ பங்கமில் வசிட்டன் பசுப்பொழி பாலி படர்ந்திடுமுத்தரஞ்சேயை செங்கமலத்தோன் முதலினோராட்டும் திருநதி தென்றிசை செல்லும் அங்கவற்றிடையே கம்பமே முதலா முதலாமாலய தந்தருவேதி கங்கை காளின்றி இடைப்படும் தலத்தின் முற்படும் காட்சி மா நகரம் தொல்லையோர்பிரமன் துஞ்சிய காலை தோன்றிய நீத்த மேலறி போல் செல்லுமார்கண்டன் கரத்தினிற்கம்பை சேர்ந்ததோர் தனிப்பெரும் சூதம் எல்லை நீரி கந்து வளர்தலுமறுப்பொன்றைதவ கொம்பற் தொட்டிழிந்து நல்லுமை குறிக்கொண் முதல்வனை வணங்கி நயந்தவனிருந்தது அந்நகரம் சமயமாறினையும் தாயன வளர்த்துச் சராசரவணுக்களுய்ந்திடுவான் அமை தருமெண்ணான் கரத்தினைப் போற்றி ஆதிபீடத்தில் வீற்றிருக்கும் உமையமர் காமக் கோட்டியைக் கதிரோனுடுபதிக்கணங்கள் சூழ்தரலால் இமையவர் தமக்கும் திசை மயக்கராதவியல்புடைத்தந்நகரென்றும் பாவமோர்கோடி புரியினுமொன்றாம் பரிவிநிற் தருமம் ஒன்றியற்றின் ஏவரும் வியப்பக் கோடியாய் மல்கு மின்னதோற் பெற்றியை நாடி தேவர் கண்முனனிவர் தம்பதம் வெறுத்துச் சிவனருச்சனை புரிந்தங்கண் மேவினர் தவன் செய்திருத்தலார்காஞ்சி வியநகர் பெருமையார் விரிப்பார் கங்கை தன் சிறுவனருள் பெருவேதாக் கண்படை கொண்ட காலையினும் அங்கவன் துஞ்சும் பொழுதினும் காஞ்சி அழிபுராதிருந்த பான்மையினால் துங்க வெண் பிறையும் இதழியும் மறவும் சுராதிபர் முடிகளுமணிந்த மங்கையோர் பங்கன் படைத்ததே அன்றி மலரையன் படைத்தது அன்று அதுவே அரிய பல்லி செய்யும் மறை புனல் கங்கை அரும் சிலையிலிங்கமங்குரைவோர் சுரர் தருவனைத்தும் கற்பகமின்பன் துப்பது வேள்வின் பூசை உரை செப நடத்தல் வலம் தியானம் பீழ்ந்திடுதல் பரநடி வணக்கமாவது காஞ்சி பதிக்கலால் என் நகர் குளதே கணமுகில் செக்கர் போர்த்தெனும் கரிய கஞ்சு கச்செந் நிறக்கடவுள் மணி சுடர்வை இறக்கிம்புரி மறுப்பு மால் கரிமுகத்தவன் வருசூர் துணிபட வெறிந்த வேல போற்றோன்றிய சாத்தன் மால் விசையை இணையில் சீர்காழி முதலினோர் என்றும் இனிது காத்திடுவது அந்நகரம் கடந்த சைவத்தின் அன்றி வீடிலதெனத் தெளிந்து பிறரறியாது தொன்மை போலிருந்து பிஞ்சகன் மீது கண்மலரால் எரிதரு தேரர் அன்பர் தங் கலிங்க மெடிலிகள் நனைத்தலும் சிரத்தை முறைபுரி சிலை மேல் மோதினோர் முதலோர் முத்தி பெற்றுடையது அம்மூதூர் ஈசனது அருளால் கயிலையை நீங்கி இமய காசியிலிருந்து முடிவுராதேகி கனகமானீழலில் பரனை பூசனை கம்பை கண்டஞ்சி புன்முலை வளை ஆசிலாருள் பெற்றி இன்னு நோற்றிடலால் காஞ்சிக்கு நேரதுவே ஆறுயிர் முழுதும் வீடு பெற்றுய்வான் அறம்புரி சாலையதனித்தா பேர பிலத்திடை கோயில் கொண்டெங்கும் பூரணி நோற்று வழிபடவனையால் பூசனை கொண்டியாவர்க்கும் காரணமான பரசிவனந்த கலையொடு நிலையது அக்காஞ்சீ இன்னமும் உமையால் மாங்கே இரப்பினும் பிறப்பினும் நிலையாய் மன்னியே உறினும் ஒரு கணமேனும் வைகினும் மறைகளாம் தனிமா நன்னிழலிருந்த பரஞ்சுடற் புரியும் நடம் தரிசிக்கினுமதனை உன்னினும் முத்தி வழங்கு காஞ்சியைப் போல் உலகில் வேறொரு நகருளதோ கண்ணுதல் பரனும் தண்டுழாய் மவுலிக் கடவுளும் கமல மேலையனும் விண்ணவர்கிறையும் கொற்றமாலினியும் மேலை நாட்பிறந்தொன்மனுவும் தன்னழிப்புரி துண்டீரனும் நல்லார் சமத்தொழில் கடந்த தண்டகனும் அண்ணலங்கரிகால் வளவனும் பிறருமரசு செய்தளித்ததன் நகரம் வேலை சூழ் உலகின் எங்கனும் இருப்பால் வீட்டினை விஹினோர்குதவும் ஆலய நூற்றெட்டு முள்ளமற்றவற்றுள் ஐமுகப் பரஞ்சொடரமரும் கோலமார் நிலையம் இருபது மாயோன்கோ நகரெட்டு மாக்குழுமி நாளெழுதானமுள்ளவன் நகர்ப்போல் நாம் புகழ் கச்சபாலயமே கம்பமேமயானம் கவின்கொள்காரோணமாக பச்சிமாலய நல்ல நேக பங்கடம்பை பணாதர மணிச்சரம்பராக மேய்சுர கரமுன்னிராமம்பீரட்டம்பேத நூபுரமுருத்திரர்கா வச்சிரநகரம் அட்டபுயம் சிவாலயமிருபான் கருது மூரகம் சகாளாங்கன் சுரற் புகழ் நிராகாரநிலாத்திங்கட்டுண்டல் பாடகம் இணைய அரி திருமுற்றம் எட்டவை அன்றி அறுபதினாயிர நிலையம் பரசிவன் சக்தி குமரர் மால் புறத்தோர் பலரும் வீற்றிருப்பது அப்பதியே ஒன்று தீ விளக்கமேரிடமொரு மூன்று உற்றிடு தெற்றினான் கரணம் நின்றிடு தருவைந்தாரு புள்ளேழு நெடுநதிய பொது ஒன்பான் மண்டலம் பொய்கை வியன் சிலை ஒருபான் மன்றவை பத்தின் மேலொன்று நின்ற மர்ந்தொழுகு நெறியில் அற்புதமாய் நிகரிலாதுரையும் மன்னகரம் சிறந்திடுமதியும் இரவியுமாழ்கச்சகமெலான் தனதொளி பரப்பி அறம்புரி காமக்கோட்டி மந்திரத்துழம்மை வாழ்பிலுழழியா துறைடு தூண்டா விளக்கம் ஒன்றுதித்த உயிர்த் தொகை இறந்திடாவிடமொன்று வீரிடமே பிறந்திடாவிடமொன்றுஎம்பிரானிருந்தவீரிடமே தோற்றுயிர்குணவு நல்குமோர் தெற்றி சொற்றவை உதவுமோர் தெற்றி தேற்று சொன்மூகற்கு அளிக்குமோர் தெற்றி தெற்றி மூன்றிவை நகரில்லை ஈற்றினில் கீழ்ப்பாலளக்கரும் தென்பாலியற்பெரும் பெண்ணை நன்னதியும் மேற்றி செய்வள சைலமும் வடபால் வேங்கட வெற்பு நான்கு அரணே மறைகளின் உருவாய் பொன்மலர்த்தனி மாமலரொடு காயிலாதென்றும் செரிதரு பலங்கள் உதவி நுங்கினர்க்குச் சித்திகள் வழங்குருமெகினம் மலர் பலவும் வெறிமலர்பலவும் மலர்ந்திடுமதூகம் விண்ணினை நோக்குமோரத்தி நறுநிழல் பிரியாதிருந்ததோற்காஞ்சி நன் நகர் தன்னில் ஐயேன் தருவே கும்பர் உன் பகிரும் சாதகமணிகள் உதவிடுமன்ன நூலுரைத்து கொம்புறு கிள்ளை அலகு சொல்லாந்தை குறை பெறிற் குவுராக்கோழி இம்பரிப் பாவம் துடைத்திடு நேமி இவையறு புள்ளெழு நதிதான் கம்பை நற்பை மஞ்ச நீர் பிச்சி கலிச்சி பொன்மண்ணி வெக்காவே குறை புனல் வேட்டோர்க்கு உதவியே திரியும் கூவலம் பொதுக்குறு போய் கரி தொடற்பொது வேழிசையுறு பொதுமால் கண்டு இன்றிடு வேரோர் உருவு செய் பொதுவோர் புற்றின் மாமுழவம் ஒலித்திடும் பொது திசை மயக்கம் புரிதரு பொதுவென்னோற்றருளும் பொற்பொது இவைகள் என் பொதுவே முன்னொரு பிணிகள் மாற்றிடும் பொய்கை முதல்வர்கள் முடிவுறும் காலை செந்நிறமாகும் பொய்கை முக்காலம் தெரித்திடும் பொய்கை கண்ணுதலோன் தன்னடி காட்டும் பொய்கை வேண்டியது தந்திடும் பொய்கை மெய்ஞானம் பொன்னிரம் செல்வம் வசீகரம் தருநாற்பொய்கையோடு ஒன்பதாம் பொய்கை பிடந்தனையகற்று மொறுகலாருயிர்கள் மெய்ப்பிணிமாற்றிடுமொருகல் அடைந்தவரெல்லாம் இமையவராகவழித்திடுமொருகல் வெம்படையால் தடிந்திடவேறாய்த் துணிபடுமுடலம் சந்துசெய்வித்திடுமொருகல் நெடும்படைவரினும் அவை எரிந்தோட நிலை பெறீ நிற்குமாங்கொருக்கல் சுஞ்சின்தம்மை எழுப்பு மாங்கொருகள் தொல்வழக்கருத்திடுமொருகள் எஞ்சல் இனிதியங் கெடுத்துளோர் வினவிலீதன காட்டிடுமொருகள் விஞ்சிய வினைகள் தீர்த்திடுமொறுகள் வேந்தருக்கரசியலுதவித் தஞ்சமதாக நின்றிடுமொருகள் தக்க கல்லை இரண்டபையே அயன்மனைச் சென்றோர் கணவரைப் பிழைத்தோர் அடிகளை இகழ்ந்துள்ளோர் அணுகில் சுயரு மூகையாக்குமோர் மன்றம் சோரார் முன் சுழலுமோர் மன்றம் வியநிறம் பலவாத் தோன்றுமோர் மன்றம் விஞ்சைகள் வழங்குமோர் மன்றம் மயல் புரிகின்ற பொழுதொடு திசையின் மயக்கரத் தெளிக்குமோர் மன்றம் நாகரூரூய்க்கும் பிளத்ததோர் மன்றம் நவமணி உதவுமோர் மன்றம் மாகற்பேரமிர்திருக்குமோர் மன்றம் வடிவினை மறைப்பதோர் மன்றம் மேக நின்றரா அது பொழியும் பகல் கங்குலா கங்குல் ஆகிய பகலாவிருப்பதோர் மன்றம் ஐயிரண்டு ஒன்றும் மன்றவையே ஈங்கிவை அன்றி சிலைகளும் தருவுமிடங்களும் கூவலும் நதியும் பாங்குறுகுளனும் தீர்த்தமும் பிலமும் பழனமும் சோலையும் பிறவும் ஆங்கவை அனந்த கோடி உண்டோரொன்றளவில் அற்புதத்தனாவற்றை பூங்கமலத்தோன் சுருக்கர விரித்துப் புகலினு முலப்புறவற்றோ தோட்டலர் வனசக்தி செய்முகன் முன்னம் சொற்றனன் அவனடி வணங்கிக் கேட்டருள் சனகன் வியாதனுக்குறைப்பக் கேடில் சீர்வியாதனங் குணர்ந்து பாட்டுருசூதன் தனக்கு எம்புதலும் மற்றவன் முனிவர்கிசைத்த பாட்டி பாட்டினடங்கா காஞ்சியின் பெருமை பகர்ந்திடத்தமியனுக்கு எளிதோ சொற்படுமிணைய காஞ்சி தொன்னகர அதற்கு நாப்பண் கற்புருமிமய கருணையால் வைகி நோர்க்கும் காமக் கோட்டம் போலவே அதற்கோர் சாரில் ஏற்படு குமர கோட்டம் என்றொராலயம் உண்டன்றே ஆவதோர் குமர கோட்டமதனிடையரன் கண்வந்து தூவுடையொன்றாச்சூர் முதல் தொலையச் சென்று தேவர்வென் சிறையை மாற்றிச் சேன்மகபதிக்கு நல்கி மேவிய குமரமூர்த்தி வியத்தக மாதோ மேவரும் கூடல் மேலை வெற்பினில் அலைவாய் தன்னில் ஆவினன் குடியினல்லேரகன் தன்னில் தணிகையாதிப்பூவுலகுள்ள வெற்பிற் பொற்புறும் ஏனை வைப்பில் கோவில் கொண்டருளிவைகும் குமரக்கோட்டத்துமேயோன் வச்சிரமெடுத்த செம்மல் வைகிய துரக்கம் தன்னில் அச்சுதன்பதத்துக்கப்பாலானதன்பதத்தில் விண்ணோர் மெச்சுறு கந்த வெற்பில் வீற்றிருந்தருளுமாபோல் கச்சியிற்குமரக்கோட்டம் காதலித்து அமரும் கந்தன் ஈண்டுளதரணி முற்றுமெல்லை தீர்வான வைப்பும் ஆண்தகை மகவான் சீருமம்பு என் முதலோர் வாழ்வும் மாண்டிடல் பிரத்தலின்றி மன்னிய வீடும் போற்றி வேண்டினர் வேண்டியாங்கு வேலவன் புரிந்து மேவும் கொண்டலை அளக்கு நொச்சி குமர கோட்டத்து செவ்வேள் கண்டிகை வடமு தூணீர் கரகமும் கரத்திலேந்தி பண்டை இளையனை மாற்றிப் படைத்தருள் வேடம் தாங்கி அண்டர்களவரும் போற்றாருள் புரிந்தமர்ந்தா நன்றே ஆயதோர்காஞ்சி மூதூரதனிடையம்புயத்தின் மேயவன் தனது புந்தி விமலமாம் பொருட்டான் மே நாள் மாயவன் கமடமாகி வழிபடுத்தலத்தின் முக்கண் நாயகன் தனை அர்ச்சித்து மகளுடன் ஆங்குற்றான்ற்றிடுகின்ற நாளில் உலகில் இல்ல ரத்தையாற்றினற்றவன் பலவும் போற்றி நண்ணிய முனிவரெல்லாம் மற்றவனே கஞ்சமலர்மி செய்யிருந்தவையன் பொத்திருவடியைத் தாழ்ந்து போற்றின புகழல் உற்றார் அத்த கேளின் நாள் காரும் அடியமில்ல ரத்தை யாற்றி இத்தல நகரமெங்கும் இருந்த நமினி மேல் நாங்கள் சித்தமதொருங்க நோற்று செய்கடனியற்றி வைக நெய்த்தவனமதொன்றை விளம்பியே விடுத்தீ என்றார் என்றலும் தருப்பை ஒன்றை ஏழுலகழித்தோன் வாங்கி ஒன்றொரு திகிரியாக்கி ஒய்யன உருட்டிப் பாரில் இன்றிரன் பின்னராகி எல்லிருமே கீது நின்றிடும் வனத்தினூடே நிலைப்பட திருப்பது மத்துவள்ளல் சேவடிக்கமலம் தாழா விருப்பொடுவிடை கொண்டேக விரைவில் நிலநான் விட்ட தருப்பையின் நேமி சென்றோர் தனிவனத்திருத்தலோடும் இருப்பிடம் எமக்கு ஈதென்னாயிருந்தவரிருந்தாரங்கன் தாமரை அண்ணல் உய்த தருப்பையின் நேமி தன்னால் நாமம் அதொன்று பெற்ற நைமிசாரண்யம்பெய்கும் தூமுனிவரர்களெல்லாம் சொல்லரும்மரை நெறியில் நின்று மகம் ஒன்று புரிதல் உற்றார் அகநமர் புலனோர் நான்கு மான்றமை பொருட்டாலாங்கோர் மகவினை செய்து முற்றி வாலிதாமுணர்ச்சி எய்தி இகலருமுளத்தராகியிருந்த நரிதனை நாடிச் சுகனென சான்ற சூத மா முழுதுணர் சூதன் தன்னை முனிவர கண்டு நேர்போய் தொழுதனர் பெரியோயம்பாற்றுன்னலால் இன்னவைகள் விழுமிது சிறந்ததென்னா வியத்தகு முகமன் கூறி தழையொடுத்தை வேய்ந்த தம்பெரும் சாலை உய்தார் திருக்கிழற் பீடமொன்று திகழ்த்தர நடுவன் இட்டு சுருக்கமில் கேள்வி சான்ற சூதனை இருத்தி யாங்கே அருக்கிய முதல நல்கி அவனது பாங்கராகப் பொறுக்கெனையாரும் வைகீ தொன்று புகழல் உற்றார் முந்தொறிஞான்று தன்னில் முழறியன் தேவன் சொல்லால் வந்திவனிருந்தேமாக மற்று புரிந்த நோன்பு தந்தது நின்னை அற்றாற்றவப் யாங்கள் பெற்றேன் சிந்தையின் உகை பூத்தேன் சிறந்ததிப்பிறவி என்றார் அன்னது சூதன் கேளா ஆதி எம்பரையேத்தி மன்னிய வேள்வியாற்றி வால் அறிவதனை எய்தி துன்னிய முனிவிற்காணும் தொல் குழுவடைதல் என்றோ என் நிகராயினோரு கிம்மயிற் பெரும் பேறு என்றான் அவ்வழி முனிவர் சொல்வார் அருமறை கண்டவண்ணல் செவ்விய மாணாக்கற்குச் சிறந்து லோய்த் திறச் சூராவி வவ்விய நெடுவேலண்ணல் மான் கதை தேர்வான் பன்னாள் இவ்வொரு நசை கொண்டுள்ளே மியம் புதியமக்கது என்றார் அம்மொழிசூதன் கேளா அழல் படுமெழுகே என்ன கொம்பென உருக உள்ளம் குதூகலித் தவசமாகி மெய்மயிர் பொடிப்ப தூநீர் விழித்துணை அரும்பவாசான் பொய்மையில் படிவ முன்னை தொழுதிவை புகழல் உற்றான் மன்னவன் மதலை யாசான் மாமகன் தனது மைந்தன் பண்ணுற்கொள்வோன் ஈவோன் வழிபடு பண்பின்பிக்கோன் என்னும் இங்கிருக்கீவதேனை உங்கள் போல சென்னறி ஒழுகுவார்க்கே செப்புவன் புராணம் முற்றும் தனை நிகர்பிறரின்றாய சண்முக கண்பு சான்ற முனிவிர்கால் உரைப்போர் கேட்போர் முத்தி சேர்க்காந்த துண்மை வினவி நீரதனை இன்னே விளம்புவன் புலன் வேறின்றி இனிது கேண்மின்களென்னா எடுத்தவை எம்பல் உற்றான்